வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா தீயவனை நண்பனாக்கிக் கொள்வதை விட தனிமையை மேல் ஆம் தீயவனை நண்பனாக்கி கொள்வதை விட தனிமையை நண்பனாக்கிக் கொள்வதே மேல் என்கிறார் முகம்மது நபி நன்றி வணக்கம்